ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அமாசோமாரவிரதம் விஷயமான சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் ரொம்ப முக்கியமான சரித்திரம் நிறைய தர்மங்களை இந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி தனவதி என்கிறவள் தன் ஏழு நாட்டு பெண்களையும் கடைசியாக பிறந்த பெண்ணையும் நம்ம ஊருக்கு ஒரு மகான் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு பழங்களை கொடுத்து போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்கோன்னு அனுப்புகிறா போயிட்டு வந்த பிறகு அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணினேலா என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னு கேட்குறா அப்படி கேட்கணும்னு தர்மசாஸ்திரம் நம் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது நம் ஊருக்கு நம் அருகில் யாராவது மகான்கள் வந்திருக்கா சந்யாசிகள் வந்திருக்கா அப்படின்னு காதில் விழுந்தால் உடனே போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் ஏன் அப்படின்னா அவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்கள் மந்திர சித்தியிலையும் தபஸ் சித்தியிலையும் மந்த்ர மந்திரங்களை சாதிக்கக்கூடியவர்கள் தபஸோடு இருக்கக்கூடியவர்கள் மகான்கள் சன்னியாசிகள் அவர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணினால் நம்முடைய தலையெழுத்தே கூட மாறிப்போயிடும் அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான சக்தி அவர்களுக்கு உண்டு அந்த தர்மம் தெரிஞ்சவள் தனவதி அவள் குழந்தையை அனுப்பி குழந்தைகளை அனைவரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லி ஒவ்வொருத்தருட்டையாக விசாரித்தாள் என்ன ஆசீர்வாதம் பண்ணினார் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார்னு விசாரித்தாள் அப்படி விசாரிக்கணும் குழந்தைகள் போயிட்டு வந்தால் போய் பார்த்தேலா எத்தனை பேர் இருந்தாங்க தெரிஞ்சவா யாராவது இருந்தாலா போய் நமஸ்காரம் பண்ணினேலா அவர் என்ன சொன்னார் கையில் என்ன பிரசாதம் கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் விசாரிக்கணும்னு சாஸ்திரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கூட குழந்தைகளை அழிச்சுன்னு நாம் கோவிலுக்கு போய்ட்டு வரோம் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு குழந்தைகள்கிட்ட கேட்கணும் சுவாமியை பார்த்தியா கையில் என்ன ஆயுதம் வச்சுட்டுருக்கார் என்ன நிறத்தில் புஷ்பங்கள் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு கையில் ஆபரணங்கள் என்ன போட்டுருக்கார் சுவாமி பெயர் என்ன அம்பாள் பெயர் என்ன இதெல்லாம் கேட்கணும் ஏன்னா அப்போதான் குழந்தைகளுக்கு இனிமீது நாம் கோவிலுக்கு போனால் இதையெல்லாம் கவனிக்கணும் என்கிற எண்ணம் வரும் இதையெல்லாம் கவனிக்கிறதுன்னு வந்ததுன்னா பாக்கி விஷயங்களே நம்முடைய புத்தி போகாது இல்லைன்னா கோவிலுக்குள்ளே போகிற பொழுதே இந்த பக்கம் அந்த பக்கம் யார் வந்திருக்கான்னு பார்க்கணும்னு தோணும் அப்படி புத்தி செதறிண்டே இருக்கும் அப்படி சுவாமியை பார்த்தாலும் சுவாமியினுடைய விக்கிரகம் அப்படியே ஞாபகத்துக்கு வரணும் வீட்டுக்கு வந்த பிறகு ஏதோ கோவிலுக்கு போனோம் சுற்றினோம் வந்தோம்னு வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலே தான் குழந்தைகள்கிட்ட கேட்கறது வந்தாச்சா என்ன அர்ச்சகர் என்ன பண்ணிட்டு இருந்தார் என்ன புஷ்பத்தினாலே அர்ச்சனம் பண்ணப்பட்டிருந்தது கோவிலில் சுமாராக எத்தனை பேர் இருந்தாள் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாலா அப்படியெல்லாம் விசாரிக்கணும் அந்த தர்மம் தெரிஞ்சவள் தனபதி அவள் கேட்டாள் என்ன ஆசீர்வாதம் பண்ணினா அவங்களுக்கு எல்லாம்னு கேட்டு அந்த பொண்ணு சொன்னால் அவைதவியம் உனக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினாமா அப்படின்னு சொன்ன உடனே அவள் மனசில் நிறைய கேள்விகள் வந்துடுத்து கவலை வந்துடுத்து ஏதோ இதில் இவளுடைய கல்யாணம் விஷயமாக ஏதோ சிரமம் இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் காண்பிக்கிற அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுற பொழுதே அதை சொல்லுவாள் நேரடியாக கூப்பிட்டு உனக்கு இந்த சிரமம் வரப்போகிறதுனு மகான்கள் சொல்ல மாட்டான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் அதையினாலே அவள் சு நாம் தெரிஞ்சுக்கிற போல சொல்லி காண்பிப்பாள் நமஸ்காரம் பண்ணுற பொழுது ஆசீர்வாதத்தில் சொல்லுவாள் அந்த தபஸ்வி உனக்கு அவைதவியம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினார்னு சொன்ன உடனே தனபதி இவள் கல்யாணம் விஷயமாக ஏதோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு திரும்பமும் பொண்ணை இழைச்சிண்டு அந்த மகான் இருக்கிற இடத்திற்கு போய் நமஸ்காரம் பண்ணினாள் பிரணதிம் காரயாமாசா புனஸ்தஸ்மை த்விஜன்மனே ததைவாசிஷ முச்சாரியா விப்ரஸ்தா அபியனந்தயது அவளும் நமஸ்காரம் பண்ணி அந்த பொன்னையும் நமஸ்காரம் பண்ணினோடனே அதே போல திரும்பவும் சொன்னார் அவர் உனக்கு அவைதவியம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி ஆசீர்வாதம் பண்ண உடனே தனவதி ததைவாசிஷ முச்சாரிய விஸ்தபியத்துஷம் தனவதி சிந்தா பிரத்தியுவா உடனே அவர்கிட்ட கேட்டால் உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும் பிரசீதகவன் விசனம் மெவாரயா பிரணத்தோ மெய்தரா அவைகாப்புகாக்கா சுதாயாம் பிரணதாயாமே விபரீதம் துயோஜிதம் என்னுடைய நாட்டுப் பொண்ணுகள்லாம் முதல்ல அனுப்பி வச்சேன் அவர்களுக்கு தீர்க்க சௌமங்கல்யம் உங்களுக்கு கிடைக்கணும் குழந்தைகள் பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினேன் சொன்னால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் பெண் நமஸ்காரம் பண்ணுற பொழுது அவைதவியம்னு சொல்கிறேங்களே இந்த ஆசீர்வாதத்தை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப மனசுக்கு கலக்கமாக இருக்குது இதற்கு அவள் கல்யாணம் விஷயமாக சிரமங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு மனசுக்கு படுறதா அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லணும் அப்படின்னு கேட்டாள் பத்ரே தர்மவதி பூஜாஹா இத்தியுதாரிய புனப் புனா தன்யாசித்தம் தனவதி பிரக்யாத்தா சரிதா பூவி யதாயோகியம் பிரயுக்தேயம் மயாசீர் துஹித்துஸ்தவா நீ கேட்ட கேள்வி ரொம்ப சூக்மமாக நான் தெரிஞ்சுகிட்டு இருக்கேன் ஏதோ வந்தோம் நமஸ்காரம் பண்ணினோம் போனோம்னு இல்லாமல் அவர்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுறான்னு ரகசியமாக நீ கேட்டது ரொம்ப சந்தோஷம் இவள் கல்யாணம் பண்ணிட்டு இவள் சௌக்கியமாக இருக்கணும் உன் பொண்ணு ஆனால் அவளுக்கு ஒரு தௌர்பாகிய யோகம் இருக்குது அவள் கல்யாண விஷயத்தில் அவளுக்கு ஏதோ கிரகங்கள்னாலேயோ ஏதோ தெய்வத்தினுடைய சாபத்தினாலேயோ அவளுக்கு கல்யாணம் விஷயத்தில் ஒரு குறைபாடு இருக்குது இயம் சப்தபதி मध्ये வைதவியம் சமவாப்ஸ்யமாச்சரணமத்தியர்தம் கர்த்தவியம் அனையா சுபே அதோமயாசீர் தத்தேயம் சுபே தர்மவதி பவா இவள் சௌக்கியமாக இருக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் இவளுக்கு கல்யாணத்தும் பொழுது சப்தபதின்னு கல்யாணத்தில் ஒரு முக்கியமான பிரதானம் அப்படி மந்த்ரம் சொல்லி பொண்ணுனுடைய காலை பிடிச்சி வரன் மந்திரம் சொல்லி ஏழடி நகுத்தரா அதற்கு சப்தபதியின்னு பெயர் அந்த சப்தபதி ஆச்சுன்னா அந்த பொண்ணு அந்த பர்தாவை சேர்ந்தவள் என்று ஆகிறாள் அந்த சப்தபதி சமயத்தில் இவனுடைய பர்தாவுக்கு ஆயுஷ் ஆயுஷ் போயிடும் அப்படின்னு என்னுடைய மனசு தோணித்து அப்படி போகப்படாது இந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோல்வினத்தினாலே தான் நான் இந்த ஆசீர்வாதத்தை பண்ணினேன் அப்படின்னு இந்த மகான் சொன்ன உடனே அவளுக்கு மனசுக்கு ரொம்ப பாரமாக போயிடுத்து தனவதி சுத்வா தனவதி வாக்கியம் சிந்தா குளித்த சேத்தனா இந்த வாக்கியத்தை கேட்டவுடனே அவளுக்கு மனசில் குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு என்ன பண்ணலாம் இதுக்கு நீங்கள் சொல்லணும்னு கேட்டாள் உபாயம் வேட்சி விப்ரேந்திர வத சீக்கிரம் தயாம் குரு இவளுடைய கல்யாணத்துக்கு தான் இப்போது பார்த்துன்னு அப்படி வரணமைஞ்சால் இப்படி ஒரு யோகம் இருக்குதுன்னு தோன்றுறதுன்னு சொல்கிறேங்களே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதற்கு என்ன பரிகாரம் பண்ணினாலும் சரியாக போயிடும்னு இப்போ உடனே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நமஸ்காரம் பண்ணி அவர் அதற்கு ஒரு உபாயம் இருக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்